الله عنہ உன் ஆட்டு மந்தைகளுடன் அல்லது காட்டில் நீர் இருந்து தொழுகைக்கு பாங்கு கூறினால் பாங்கில் உன் சப்தத்தை உயர்த்துகிறாக பாங்கு கூறுபவரின் சப்தத்தை கேட்கும் ஜின் மனிதன் மற்றும் எந்த பிராணியும் மறுமை நாளில் அவருக்கு சாட்சி கூறாமல் இருப்பதில்லை என்று என்னிடம் அபூ சாயந்தல் குதிரி ரவி எல்லாகும் அவர்கள் கூறினார்கள் மேலும் இதை நபிசல்லாகவும் அனிஹி வி செல்லும் அவர்கள் கூறவும் கேட்டிருக்கிறேன் என்றும் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்யம் ஒன்பது